மூன்று ஒன்று இரண்டு மேலும் கடைசி கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்பிடியாதவர்களாயும் நன்றியறிவில் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள் பிரியர்கள் என்ற தலைப்போம் எதல் கொடுத்தபது குறிஞ்சு ஆராய்ந்து அறிகிறோம் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம் நீங்க வந்தீங்களோ இல்லையோ தெரியாது இன்றைக்கு நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இரண்டு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 வயிற்றுக்குரிய காரியங்களை அவர்களுக்கு தேவன் என்று சொல்லப்பட்ட அவங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது வயிறா நமக்கு தேவன் வாசிங்க பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு எப்படி இருக்கும் தேவன் இயேசு அல்ல அவங்களுடைய வயிறு அவங்க அவங்களுடைய தேவன் யாரு வயிறு தான் அதான் தமிழ்ல சொல்லுவான் சோறு இடம் சொர்க்கு அப்படி இருக்கக்கூடாது இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு சாப்பாட்டை ஜெயிக்கிறவன் தான் பரவலவும் முடியும் நீங்கெல்லாம் எத்தனை தரம் உபவாசம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல உங்க உபவாசத்தில் எவ்வளவு பேர் உண்மையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் உபவாசம் பனிரெண்டாம் வாரத்தில் இரண்டு உபவாசிக்கிறேன் இது லூக்கா பதினெட்டு பனிரெண்டுல ஒரு பரிசையனுடைய உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேத பாரகர் பரிசெயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீதி இரண்டு தரம் உபவாசம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு தரம் நம்ம சாப்பிடுறோம் தேவைப்பட்ட நாலு அது உங்க சூழ்நிலைய பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து டுவெண்டி போர் ரைஸ் மில் மாதிரி குறைச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு ஸ்பிரிட்டு சாப்பிட்டு இருக்கிறது அசை போட்டு இருக்கணும் அது வேற ஒண்ணும் இல்லை நம்ம பழக்க வைக்கிறோம் எல்லாமே பிராக்டிஸ்ல தான் வர்றது அப்போ ஒரு விசுவாசி பரிசையனுடைய நீதியை காட்டிலும் அவனுடைய நீதி அதிகமா இராவிடால் அவன் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை அப்போ பரிசை ரெண்டு உபவாசம் எடுக்கிறான் அப்ப நம்ம எத்தனை தரம் எடுக்கணும் சொல்லுங்க ஒழுங்க ஒரு வார உபவாசம் எடுக்கணும் இருபத்தொரு நேரம் சாப்பிடணும் இல்லையா அதுல மூணு நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தசவ பாகம்தான் உபவாசத்துல எப்படி செய்யணும் சாப்பாடு விஷயத்திலும் என்ன செய்யணும் தசமபாகம் செலுத்தணும் இருபது நேரம் சாப்பிட்டா ரெண்டு நேரம் பாஸ்டிங் எடுக்கணும் இப்ப இருபத்தி ஒண்ணுக்கு போயிடுச்சு அப்போ ஒரு டைம் பண்ணிக்கலாமா குறைஞ்சது எப்படியோ ஒண்ணு மூணு விசை மூணு தரம் ஓலியக்காரங்களுக்குலாம் பைபிள் ஷீட் என்னைக்கு காலையும் மாலையும் சனிக்கிழமை காலையும் மாலையும் ஞாயிற்றுக்கிழமை காலை இப்படிதான் ட்ரைனிங் சென்டர்லயே கொடுக்கறாங்க அஞ்சு டைம் ஏன்னா உங்களுடைய விசுவாசிகளுடைய காட்டிலும் ஊழியக்காரனுடைய நீதி அதிகமாக விட்டால் அவன் எங்க போட்டா விசுவாசிகளை மூணு நேரம் சாப்பிடாத சாப்பிடாத சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அப்ப இவனுக்கு நீதி எப்படி இருக்கணும் அதை விட இருக்கணும் விசுவாசிகள் மூணு தரம் ஒன்று உனக்காக மற்றொன்று உன்னுடைய குடும்பத்துக்காக மற்றொன்று உன்னுடைய சபைக்காக நீ எடுக்கணும் இல்லை எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு இப்போ சாப்பிடாம மறந்தா அப்படி கர்ன்னு வருது வரும் கர்ன்னு வரும் கருன்னு வரும் இழுக்கும் மயக்கும் தள்ளும் சுவிசேஷத்தில் பாருங்க அந்த எண்பத்தி நாலு விதவை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாங்க உபவாசத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டாவது அதிகாரம் சாயங்காலம்னா காலையில மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுட்டு எண்பத்தி நாலு வயசுலயும் அவங்க அழகாக போய்கிட்டே இருந்தாங்க நீ போஜன பிரியனா இருந்தால் உன்னுடைய தொண்டையில எதை கட்டியை வையே சாப்பாடை ஜெயிக்கணும் சாப்பாட்டுக்காக எத்தனை வீட்டுல சண்டை தெரியுமா சாப்பாட்டுக்காக எத்தனை வீட விட்டு வெளியே போய் சாப்பிடறாங்க தெரியுமா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு ஐயோ ஒரு சிலருக்கு அது இல்லைன்னா சாப்பிட முடியாது இது இல்ல சாப்பிட முடியாது அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா ஐயோ சாப்பாடு போயிடும் என்ன சொல்லுகிறது ஒன்னு பதிமூன்று என்ன சொல்லுகிறது வயிற்றுக்கு போஜனமும் வயிற்றையும் அழிச்சிருவாரு அழிச்சிருவாரு சொல்லிருப்ப நினைக்கிறேன் ஒரு மருந்து கடையில் எழுதி போட்டிருந்தான் உபவாசமே நல்ல மருந்து எப்படி நல்ல மருந்து மருந்து வைத்த கொஞ்சம் காய போடுங்க அதுவும் அந்த குடல் போட்டு எவ்வளவுதான் தடுமாறு நீங்க உபவாசம் எடுக்கணும் உபவாசம்னா ஒரு நாள்னு சொல்லிட்டு புதன்கிழமை புழுதுசம் சோறு சாப்பிடாம கிடக்கணும்னு சொல்லல மூணு தரம் அப்படின்னா நீ புதன்கிழமை நைட் எடுத்துக்க இல்லை சனிக்கிழமை நைட் எடுத்துக்க சண்டே மார்னிங் சாப்பிட ஏன்னா அன்னைக்கு நீ உபவாசத்தோடு வரணும் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் அன்னைக்கு தூத்துல தான் நீ சாப்பாடு உனக்கு அதான் சாப்பாடு முடிஞ்சுதா இங்கே சாம்பார் கொடுத்தாங்களா நல்லா சாப்பிட்டு வீடு போய் சேர்ந்துரு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 இவங்க கழுவிடுவாங்க பிளேட்டெல்லாம் இதுக்கு நீ டைம் எடுத்துக்கிட்டு காலையிலேயே சாப்பிடணும்னு சொல்லி நீ காலங்காத்தாலே இறங்கி அங்கே போய் ரெடி பண்ணி இதுக்கு மசாலு கசாலு எல்லாம் போட்டு நீ ரெடி பண்ணி கோயிலுக்கு வர்றதையும் லேட் பண்ணி அப்படி தானே வர்ற தேவ சமூகத்தை அலட்சியமற்றியே அதுக்கு பதில் இங்கே கொடுத்துடுறோம்ல சத்துணவு ஒரு நாள் ஆண்டோடைய சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் பாவம் கிடையாது ஏதோ கொஞ்சம் சாம்பார் கொடுப்பாங்க அரைக்கரண்டி ஊத்திட்டு டப்பால்னா எடுத்து ரசத்தை ஊத்திடுவா நடக்கும் ஆனா நீ வந்து போஜனை பிரியனாய் மாறிடா போஜனை பிரியனா மாறிட்டீனா அந்த ஆவி ஒன்னைய விடாது உன்னை இழுத்துக்கிட்டே இருக்கும் நீதிமொழிகள் 23, 21 குடியும்ஜன பிரியனும் தரித்திராவ சாப்பிட்டே கிட்டவன் இருபத்தி எட்டு வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன் போஜன பிரியனுக்கு தோழனா இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் சாப்பாட்டுக்காக ஒருத்தன் போன அவன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் என்ன சாலும் சாப்பிடணும் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி நீங்க பழகணும் இதுதான் சாப்பிடுவேன் இதெல்லாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரோ அதை சோத்திரம் பண்ணி சாப்பிடணும் இப்பெல்லாம் ட்ரைனிங்ல வந்து நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க கிருமை நாள் இப்ப முந்தி மாதிரி அந்த கண்ணாடி பிளேட்டு கிடையாது இந்த பழைய காலத்து எனாமல் பிளேட் எல்லாம் கிடையாது இப்ப அழகா எவர் சில்வரில் கொடுக்கறாங்க இப்போ அடிக்கடி நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ தேவைக்கேற்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க முந்தி அப்படிலாம் கிடையாது ஒரு லிமிட்லேயே தான் எல்லாமே நிற்கும் எங்கள் பிள்ளைங்களலாம் அப்படி தான் இருந்துச்சு இப்போ நல்ல டீசெண்டாக சாப்பாடு ஹைடக்காகவே வருது ஆனால் அப்போ அப்படி கிடையாது முந்தைய காலங்களில் கஞ்சி கொடுப்பாங்க அதுதான் இருந்துச்சு எங்கள் பிள்ளைங்களாம் தோசை கொடுப்பாங்க கொஞ்சம் சட்னி கொடுப்பாங்க அதை தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா சாப்பிட்றலாம் கொஞ்சம் விட்டுட்டு ஆசைப்பட்டு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி டப்ப டப்பன்னு சட்னியை தொட்டு போ முக்கணும் அரை தோசையில் எது காலி ஆகிடும் சட்னி அதுக்கு பிறகு கேட்டால் அவன் போகிற வேகத்தில் சும்மா சட்டை சட்டை சட்டன்னு வச்சுட்டு போயிட்டு அடுத்து சட்னி அப்படின்னா ஸ்தோத்ராம் அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு நர்த்தோம் எலும்பிட்டுன்னு நர்த்தோம் போட் எலும்ப முடியாது அரை தோசையில் வண்டி வயிறு காயும் அதனால திருப்பி இந்த டம்ளரில் உள்ள தண்ணியில் முக்கி முக்கி மூக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஏன்னா வயிறுன்னு செஞ்சாகணும் டியூட்டி இருக்கு அடுத்த பிறகு உடைத்தல் அப்படிமா போய் நிக்க விர குடைக்கிறது அதனால ரொம்ப உஷாரிய பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான் எங்க காலத்துல வச்சிருக்காங்க பேர் என்னது எம் ஆர் எஃப் ஏன்னா அது இங்க எழுத்த அங்க போக அது பிச்சு வராது சாதாரண பண்ணி சாப்பிட்டுக்க கூடாது அவ்வளவுதான் வந்து நானூறு பேருக்கு செய்வாங்க அவங்களை போய் நம்ம சொல்ல முடியாது அங்கே அவங்களுக்கு இந்த லிமிட்டு தான் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த இதுக்குள்ளே அவங்க முடிச்சுட்டு கிச்சனை காலி பண்ணால் அடுத்த கிச்சன் வரும் இப்படி சும்மா கிச்சன் மாதிரி மாதிரி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் வேக தூசை தோசை சுட்டு என்ன அது அரிசியோ கோதுமையோ என்னத்தையோ போட்டு மிக்ஸ் ஆகி ரவகு எல்லாம் வரும் அதை இழுத்தா இவன் இழுப்பான் அவன் இழுப்பான் இழுத்துக்க வேண்டிதான் இழுத்துட்டு அதை முக்கிய முக்கிய சாப்பிட்ருவான் இந்த மார்க்கெட்டு போகிறவன் கொஞ்சம் கொஞ்சம் ட்யூட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன கிடைக்கும்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 அந்த படி ஏற்றம் அடுத்த படி இப்படி ஏறுது இப்படி ஏறுறதுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள போகணும் இந்த இப்படி ஏறுறதுல கீழே கட்டில் அந்த வாசல்ல தான் அந்த காஃபி எல்லாம் வரும் காஃபிலாம் டம்ப்ளர்ல வரும் டீ கட்டில வரும் ஏன்னா காஃபி ரேட் கூடது டீ என்னதே இந்த டம்ப்ளர்ல வர்றது ஒரு ட்ரே மட்டும்தான் வரும் இங்க நாப்பத்தஞ்சு பேர் இருப்பா அங்க பன்னெண்டு தான் வரும் மற்ற டீ குடிச்சுக்கணும் அந்த ட்ரே வரும்போதே எல்லாம் ரெடியாக நிற்பாங்க அந்த டம்ளர் தூக்கிறதுக்கு பாவம் நானும் அதில் இருந்தேன் எல்லோரும் இருப்போம் ஒரு சிலர்லாம் டீ குடித்தா போதும்ட்டாட்டு பேசாமல் நிற்பாங்க ஒரு நிமிஷம் நிற்பான் அதுக்கப்புறம் எல்லோரும் குடிச்சிட்டு மிச்சம் கழிச்சுன்னா அது பாட்டு குடிச்சுட்டு ஏன் பாட்டுக்கு மணிக்கு எங்கே இருக்கணும் ஆறு மணிக்கு ஜபத்தில் உட்காரணும் இங்கே பாச சத்யநேசன் ஒருத்தர் இருந்தார் கடலில் உள்ள செத்து வாத்தியார் அவர் அவர் ஸ்கூலில் டீச்சர் ஆறு மணிக்கு உட்காந்துருக்கானா இல்லையான்னு பின்னால் உட்காந்து அட்டனன்ஸ் போட்டுட்ருப்பார் இவரை பாத்துட்டாலே அவங்க இருந்து மாடிய இரும்புலிக்கு உக்காந்துருவான் இப்படி ஆறு மணிக்குள்ள நீ வந்தியா இல்லையா ஒரு பைல் கொடுப்பாங்க எங்களுக்கு இந்த வாரம் வாரங்க நாங்க நிரப்பணும் நாலு மணி சேவம் போனாயா எத்தனை போனாய் ஓகே மணி ஜபம் எத்தனை நிமிடத்துக்கு போனாய் ஒண்ணு பத்து மணி உபவாசம் இந்த வாரத்தில் உள்ள உபவாசம் எடுத்தாயா பைபிள் படித்தாயா என்ன வெளிப்படுத்தல் கிடைத்தது அதை எழுதி கொண்டு வாபம் போனாயா லாங்குவேஜ் கிளாஸ் போனாயா ஈவினிங் ஜபம் போனாயா டியூட்டி மந்த்லி டியூட்டி செய்தாயா வீக்லி டியூட்டி செய்தாயா தின வேலை செய்தாயா மந்த்லி டியூட்டினா பாத்ரூம் தான் இருக்கும் அந்த பாத்ரூம் அவன் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாதம் அவன் மந்த்லி டியூட்டி அவனுக்கு டைம் இருக்கோ இல்லையா அதை என்ன செய்யணும் கழுவணும் வீக்லி டியூட்டின்னா அது ஒரு டியூட்டி பாய் போடுறது கூட்டங்களுக்கு எங்க வேலை செஞ்சாலும் வந்து பாய் போடணும் டெய்லி டியூட்டி லுக்கிங் ஆஃப் ட்ரெஸ்ஸுக்கு ஃபயர்வுட் கட்டிங்கு அது இதுன்னு போட்டு சுற்றி விட்டுருவாங்க இந்த மூணையும் நீ செய்தாயா பத்து மணி ஜபத்துக்கு போனாயா நைட்டு பத்தில் பதினோரு மணிலிருந்து காலை நாலு மணி ஜபம் வரைக்கும் இருந்த ப்ரையர் செயின் போனாயா அப்படி போக காரணம் என்ன இதெல்லாம் எழுதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு எங்களுக்கு ஒரு அசம்பிளி உண்டு ஒம்பது மணிக்கு சர்வீஸ்க்கு முன்னால் நம்ம பெரிய பாஸ்தான் வந்து உட்காருவார் அவர் தானே ட்ரைனிங் பாஸ்ஸு வந்து உட்காருவார் அவ்வளவு ஃபைலும் போகும் எனக்கு ஏ ட்வெண்ட்டி ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கணும் எல்லா ஃபைலும் அங்கே போய் அங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் சரியான ஜபம் அதுக்கு பிறகுதான் குளிச்சு பிறப்பி எங்கெல்லாம் எல்லோரும் வரணும் சர்வீஸ்க்கு வரணும் இப்போ இரும்புல இருக்கா அப்படியே தெரியல இருக்கா பண்ணும் கிடையாது தொல்ல இல்ல அதனால எல்லாரும் துணிஞ்சு வர்றான் பிரச்சனையே இல்லைன்னு கொஸ்டின் பண்ணுவாரு ஏன் தொடர்ச்சியாக லேட்டா போனாய் இவன் எழுதி கொடுத்ததும் பாச சத்தியநேசம் கரெக்டா இருக்கான்னு ஒரு டேலி பண்ணுவாங்க போய் சொல்றானா தேமாத்தரா நான் ஜபத்துக்கு போயிட்டான்னு சொல்லி எல்லாம் கிளியர் பண்ணி ரிசல்ட் வரும் இதுல கண்டினியூவா பிரச்சனை பண்ணிட்டான்னா தம்பி உங்களுக்கு இரண்டு நாள் உபவாசம் எந்த ட்யூட்டியும் கிடையாது எங்க தான் இருக்கணும் நீ உண்மையை சொல்றேன் பயங்காட்டுறது நினைச்சி வர்றது எல்லாம் உண்மையை சொல்றேன் எங்க செட்ல ஒருத்தனுக்கு யாரோ வந்து காசு கொடுத்துட்டாங்க அவங்க ஊழியக்காரங்களோ விசுவாசியம் காசு கிடைச்ச உடனே எங்க போயிடணும் அது பிரதிஷ்டைக்கு அதான் ரூல்ஸ் காசு கடைச்சா டக்குன்னு பிரதேஷ் அவன் என்ன பண்ணிட்டான் நான் தான் மார்க்கெட்டிங் ஏன் கிட்ட வந்து கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வந்துடு நம்ம எல்லாம் சாப்பிடலான் எதேச்சையா இப்ப நான் போல இன்னொருத்தன் போறான்னு சொல்லி கைய காட்டிட்டு நான் ஒதுக்கிட்டேன் அது பெரிய சிக்கலா மாட்டி அவன் மாட்டி நான் மாட்டி வந்தவன் எல்லாம் மாட்டி வாங்கிட்டு வந்தவன் எல்லாம் மாட்டி மார்க்கெட்டிங் எல்லாம் சிக்கி மொத்தமா என் போய் உட்காந்தோம் நான் சொல்லிட்டேன் அந்த வந்து கொடுத்தா நான் இன்னொருத்தனை கையை கட்டிட்டேன் அப்படின்னேன் அதில் நான் தப்பி வெளியே போயிட்டேன் வாங்கிட்டு வந்தவன் எல்லாருக்கும் ஃபாஸ்டிங் போட்டு சரியான டை சாப்பாடு அந்த பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுத்துட்டாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க போஜனத்தை ஜெயிச்சவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க ஜெயிச்சிட்டீங்களா சாப்பாடை ஜெயிச்சிட்டீங்களா இருக்க முடியுமா வீட்டில் அப்போ தான் வீட்டில் சண்டையை வராத நீங்க சாப்பாடு பிரதர்ஸ் பண்ண மாட்டாங்க முப்பது இருபத்தி ரெண்டு அரசாளுகிற மூடனின் போஜனத்தினால் திருப்தியான என்னது அவன் மூடன் எ போனத்தினால திருப்தி அடையக்கூடாது ஒரு சிலர் யாருக்காவது ஒரு ஊழியர்காரங்க விசுவாசிகளுக்கு சோ கொஞ்சம் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படிலாம் சொல்றோம் அதெல்லாம் வேஸ்ட் பைபிள் சொல்லுகிறது கத்தர் தான் என்ன செய்யணும் சுகமாக்கணும் அதுக்காக நீ கண்டனையும் தின்னுட்டு அடையக்கூடாது எவரையர் பதிமூன்று ஒன்பது பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு முயற்சி செய்கிறவர்கள் பலனடைய என்ன டயட் கண்ட்ரோல் பண்ணாலும் சாவல் செத்து ஆகணும் அதனால போஜனத்தினால் நீ முயற்சி எடுக்க வேண்டாம் ஜபத்துல முயற்சி எடு ஆண்டவரை என்னை நீர் குணமாக்கும் சொல்லு ஆண்டுடைய சமூகத்தை தேடு போஜன பிரியன் தொண்டையில் நீ கத்தியே வைக்கணும்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் போஜனத்தை ஜெயிச்சிருக்கிறோம் சின்ன வயசுலயே அப்படி ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வரணும் உபவாசம் உபவாசம்னா உபவாசம் தான் அது ஒரு ஃபங்க்ஷன்ன உடனே உபவாசத்தை இன்னொரு நாளுக்கு ஆ மாத்திடக்கூடாது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னோடனே சோத்திர சோத்திரம் ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை போய் வந்து மாட்டிக்குச்சேன் நான் செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் ஓகே ஆண்டவரையும் நான் புதன்கிழமைக்கு மாற்றி வச்சா கூட நீ சாப்பிட கூடாது கத்திரம் ஒன்னும் பச்சத்துல செய்வாரு நிப்பாரு உபவாசம் நீ கொஞ்சம் ஒரு ஒரு தரம் அது உருப்படியாயிடு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 தலை சுத்துற மா தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் பாடு வா காலையில் தண்ணி குடிக்கக்கூடாது காலையில் எந்திரிச்சி தண்ணி குடிக்கக்கூடாது நம்ம ஆளுங்கள்லாம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குடிக்கிற ஆள்லாம் இருக்கான் காலையில் எந்திரிச்ச உடனே அப்படி குடிச்சுட்டா அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா இருக்குமா நான் சொன்னால் நீ ஒன்றுமே குடிக்க கூடாது தண்ணியே குடிக்காமல் ஃபாஸ்டிங் மற்ற பன்னெண்டு மணிக்கு நான் ஜபத்தை முடிப்பேன் அதுக்கு பிறகு தான் இப்போ என்ன செய்யணும் தண்ணி குடிக்கணும் வச்சனேன் ஜனங்க வந்தாங்களே கால் எந்திரிச்ச உடனே மவுத் வாஷ் பண்ணுவாங்க கிளம்பி நேரம் எங்கே வந்துடுவா காலைல ஜபத்து காலைல ஒன்றுமே குடிக்கக்கூடாது மோசை புசியாமலும் புசியாமலும் இரண்டு பழம் தின்னு விட்டு இருந்தா அப்படியா மோசை புசியாமலும் எப்படி இருந்தாரு குடியாமலும் இருந்தார் குடியாமலும் இருந்தார் வாசிங்க ரெண்டு பேரையும் வாசிங்க மோசையும் வாசிங்க வாசிங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அல்ல எத்தனை நாள் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்தார் மத்தி நாலு ரெண்டுல அப்படி இருக்கு ம் புசியாமலும் புடியாமலும் யார் இருந்தா மோசை அப்படி இல்லையோ யாத்திராகாம முப்பது நாலு இருபத்தெட்டு ஆ முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு அப்படி இருக்கும் என்ன விஷயம் இல்ல அவன் ஒரு தனிமையா இருந்து உபவாச ஜப இருக்கணும் உபாசி ஜபிக்கணும்னு போயிருக்கான் கத்திர அவனோட சில வார்த்தைகள் இடைபெடணும் பண்ணணும் அவனோடு அதனால போயிருக்கான் சரி என்ன பண்ண போயிருக்கான் நாற்பது நாள் உபவாசம் நாற்பது நாள் உபவாசம்னா சுத்தமாக உபவாசமாக இல்லை இல்லை காலையில் ஒரு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிப்பாப்புல நைட்டில் ஒரு சூடாக ஒரு பால் இல்லைன்னா காஃபி குடிப்பாங்க நாற்பது நாள் வாலிப பையன் ரெண்டே ரெண்டு ட்ரிங்க்ஸ் ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று அதை முடிஞ்சது நாற்பது நாள் இருக்கிறான் நம்ம சைடில் உள்ள பையன்தான் இப்படியும் பிள்ளைங்க இருந்துச்சு இது கத்திற்காக நம்ம வலி பிள்ளைங்களை எப்படி இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க இங்க உளிய போய் சாப்பிட்டு வந்துடுவான் வீட்டில் சாப்பிட்டு வந்துடுவான் சாப்பாடு ஜெயிக்கணும் போஜனம் உன்னை தேவனுக்கு உகந்தவனாய் மாற்ற முடியாது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது போஜனத்தை ஜெயிக்கணும் ஏசு ஜெயித்தாரு நாற்பது நாள் உபவாசம் முடிஞ்சிருச்சு இப்போ கல்லை கொண்டு வந்து அப்பமா ஆக்கி சாப்பிடணுங்கிறான் உபவாசம் நீடிக்கப்பட்டது தேவனாகிய கத்தரை பரீட்சை வராதிருப்பாயாக ஆண்டு ஒரு எவ்வளோ அருமையாக பேசுகிறார் நமக்கு உபவாசம் எடுக்க முடியுதா எடுக்கணுங்க அப்போ அப்போ உபவாசம் போடணும் ஆண்டோடைய பாதத்தில் போய் விழணும் டைம் கிடச்சுதா என்ற எத்தனையோ ஜவுளி ஜெயிப்பாங்க ஒரு சகோதரி அடிக்கடி அவர் வந்து பதினஞ்சு நாள் வேலை பதினஞ்சு நாள் லீவு ஆயில் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாரு அதனால் இந்த சகோதரி தனியாக தான் இதுக்கு டைம் கிடைச்சிதுன்னா ஒரு ஜவம் பண்ண நான் இன்றைக்கி நைட்டு ஜபிக்கிறேன் உபவாசம் எடுத்து ஜபிக்க போகிறேன்னு சரியாக ஜவம் பண்ணு கிடைக்கிற நேரத்தில் உபவாசம் போட்டு கத்தடி சமூகத்தில் பாத்திரத்தில் விழுந்து கிடக்கிறேன் நமக்கு அப்படி ப்ராக்டிஸ் இருக்கா போஜனத்தை ஜெயிச்சிட்டிங்களா தோத்துட்டிங்களா